அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை திருவள்ளுவ பெருமான் அருளியிருக்கின்ற திருக்குறளிலே அறத்துப்பாலிலே இல்லறவியலிலே முதற்குரட்பாவை படித்திருக்கிறோம் விரிவாக பொருளை தெரிந்து கொண்டு வருகிறோம் வாழ்க்கையில் வாழ்கின்றவன் அறத்தை கடைப்பிடிக்கின்ற பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்யாசி என்கிற மூவருக்கும் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறான் அவன் துணையாக இருக்கிறான் அவர்களுடைய அறத்தை கடைபிடிப்பதற்கு இல்லறத்தான் துணையாக இருக்கிறான் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை உபதேசம் செய்திருக்கிறார் இதை ஒட்டி நாம் பொதுவாக குடும்ப விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அந்த சரீரத்தின் தன்மையினால் இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சி என்பது இயற்கையாகவே இருக்கிறது அது பிரகிருத்தி ஒரு பால் மற்றொரு பாலை விரும்புவது அனைத்து உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுக்கு பொதுவாக இயற்கையாக உள்ள ஒரு அம்சம் இந்த அம்சத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் நம்முடைய சாஸ்திரங்கள் குறிப்பாக மனிதர்களுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு நோக்கத்துடன் இல்லறத்தில்தான் இந்த பாலுணர்ச்சியை வெற்றி கொள்வதற்காக சில நெறிமுறைகளை அமைத்தார்கள் இல்லறத்தில்தான் அறத்தை கடைபிடிக்க முடியும் என்பதை உணர்ந்து அதாவது இந்த அம்சத்தை இந்த பாலுணர்ச்சி என்கிற அம்சத்தை இந்த பயலாஜிக்கல் சிஸ்டத்தை புரிந்து கொண்டுதான் அதே சமயம் சமூகத்தில் ஒழுக்கம் நன்மை இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இல்லறத்தில்தான் இதனை ஒழுங்குபடுத்த முடியும் என்ற நோக்கத்தோடு இல்லறம் என்ற அமைப்பை இறைவனொருளால் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இயல்பாக உள்ள பாலுணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்தி அரவழியில் வழியில் தெய்வீகத்தோடு அதனை நெறிப்படுத்துவதற்காகவே இல்லறத்தை உருவாக்கி காலங்காலமாக அதனை பின்பற்றி வருகிறோம் இது பாரத தேசத்திற்குரிய ஒரு தனி என்றால் அது மிகையாகாது மாணவ பருவத்திலே ஒருவன் அறத்தை பற்றி நன்கு கற்றுக்கொள்கிறான் ஆசிரியரும் பரம்பரை பரம்பரையாக தர்மத்திலே ஊறி வந்திருக்கிறார் அறத்தை பற்றி நன்கு கற்ற பிறகு ஒவ்வொரு மாணவனும் தொழிலுக்குரிய கல்வியை கற்கிறான் தொழில் என்பது அக்காலத்தில் பிறப்பின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் இருந்தது மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய அறக்கல்வியை மாணவ பருவத்தில் கற்ற பிறகு ஒருவன் குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறான் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற தர்மத்தை அறிந்து அதனை கடைபிடிக்கிறான் அந்த தர்மங்களை கடைபிடித்து மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் பிறகு பிற்காலத்தில் முறையாக உலக வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொள்கிறான் தவ வாழ்ந்து மெய்ப்பொருளை உணர்ந்து முக்தியை பெறுகிறான் இந்த அடிப்படையில்தான் நாம் சிந்திக்க முற்படுகிறோம் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவெருமானின் திருவருளை வேண்டுவோம்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 உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்